நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் மூணு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு அமெரிக்கா அந்த நாட்டோட அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் இருபது சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலைய வெளியிட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலையில அப்படி என்ன சிறப்பு அப்படின்ட்டு பார்த்தோம்னா அஞ்சல் தலை அமெரிக்க விடுதலை அடையறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதோட இருநூறாவது ஆண்டு நிறைவு சிறப்பிக்க வெளியிட்ட அஞ்சல் தலை அடுத்தது அதாவது ட்ரீட்டி எதுக்காக கையெழுத்தானது யாரெல்லாம் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அமெரிக்க நாடு ஆங்கிலேயர்களாலையும் அப்புறம் நாட்ட ஒரு நாடு ஆட்சியை எதிரம் நடத்தினாங்க அமெரிக்கால இதுதான் அமெரிக்க புரட்சி போர் அதாவது அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் அப்படின்ட்டு அழைக்கப்படுது புரட்சி போற எதிர்த்து ரொம்ப வருடங்கள் ஆங்கிலேயர்களால் போராட முடியல அமெரிக்காவுக்கு அதிகாரம் சுதந்திரம் முடிவு பண்ணாங்க இத பேஸ் பண்ணி பிரான்ஸ் நாட்டையும் ஸ்பெயின் நாட்டையும் கூட அமெரிக்காவை விட்டு போக முடிவு பண்ண சொன்னாங்க இந்த நாலு நாடும் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் அப்புறம் ஸ்பெயின் இந்த நாலு நாடும் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் தான் அழைக்கப்படுற பாரிஸ் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் வருஷம் கையெழுத்திடப்பட்ட தினம் செப்டம்பர் மூணு பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ்ல இது கையெழுத்திடப்பட்டது அதனாலேயே இந்த ஒப்பந்த பாரிஸ் ஒப்பந்தம் அதாவது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுது பாரிஸ் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட அதோட இருநூறாவது ஆண்டு நிறைவ சிறப்பிக்க வெளியிடப்பட்ட இருபது சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலையில் அமெரிக்க நாட்டோட ஃபவுண்டிங் ஃபாதர் அப்படின்ட்டு அழைக்கப்படுற பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களையும் அமெரிக்க நாட்டோட இரண்டாவது அதிபராக பதவி வகித்த ஜான் ஆடம்ஸ் இவங்களோட உருவத்தை அந்த அஞ்சல் தலையில பதிவு செஞ்சிருந்தாங்க இதுக்கு காரணம் பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட அமெரிக்க நாட்டால் அழைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குழு தலைவர்களாக இருந்தவங்க தான் இந்த ரெண்டு தலைவர்களும் அதாவது பெஞ்சமின் பிராங்க்லின் அப்புறம் ஜான்ஸ் இந்த அஞ்சல் தலை நாம சர்வதேச ஒப்பந்தங்கள் அதாவது இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் பிரபல தலைவர்கள் அதாவது பீப்புள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அமெரிக்காவை நிறுவியவர்கள் அதாவது பவுண்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அமெரிக்க அதிபர்கள் அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்